விவேக சோடாமணி என்பது சம்பிரதாயத்தில் பத்தாவது பாலமாக வச்சிருக்காங்க பெரும்பாலம் கைவிலே போட்டுல போகும் ஆனாலும் அதற்கு இதுக்கு வேறுபாடுகள் நிறைய இருக்கின்றன அப்படிப்பட்ட நூல்ல இன்றைக்கு எதை முடிஞ்ச வரைக்கும் பார்க்கலாம் விவேக சோடாமணி படமில்லை செய்யப்பட்டது ஆய் சொல்றாரு அதை தமிழ் படத்தினர் புறநாய் சுவாமிகள் மொழி புட்சாசிரம் செல்லக்கூடிய அவர் அவரால் செய்யப்பட்டதுனால இதை காசி வாங்கிய போட்டார் அது மாதிரி பல பெயர்கள் போட்டிருக்காங்க இந்த நூலானது ஒரே அரிசி வித்தம்தான் அரிசி வரைக்கும் மாறவே இல்லை அப்படி ஒரு நூல் பண்ணியிருக்காரு இதை ரிவிஜி பண்ண இவர்தான் அதுல மாறுதல் இருக்கு இதுல மாறுதல பண்ணவர் உரையர்கள் எதுவுமே கிடையாது ஏன்னா எளிமையான பாடல்கள் தான் ஆனா அர்த்தங்கள் கடுமையானதுதான் வேதாந்த பரிபாஷையை தெரிஞ்சவர்களுக்கும் வேதாந்த தெளிவடு பாடுறவர்கள்லாம் சுலமாதான் இருக்கும் மற்றவர்களுக்கும் கடைசியா தான் இருக்கும் உரையந்தாலே கூட கடைசியா அவர்களுக்கு அப்புறம் என்ன அப்படியே போதா விவேகாமணி என்று சொன்னார் விவேகம் என்பது விளக்கம் அது ஆத்மாவை பற்றி விளக்கம் சொல்வது இங்கே உலக விளக்கமும் உண்டு ஆத்ம விளக்கமும் உண்டு லௌகிக விளக்கத்தை பேசலங்க ஆன்மீக விளக்கம் ஆத்மான் ஆத்மா பிரபு சத்தியம் பிரபஞ்சம் இப்படிப்பட்ட விவேகம் விவேக வைராக்கியம் சவாச சம்பத் ஊர் சத்தம் என்று சொல்லக்கூடியதில் விவேகமணி தியானித்த வசதி அணித்தியது என்று விசாரம் விவேகம் அனுப்ப அப்படிப்பட்ட விவேகம் தான் சொல்லப்படுது அதுல சோடாமணி சோலை தலை அரசு அர்த்தம் அதில் அணிந்து கொண்டிருக்கின்ற ரத்தனம் மணி இந்த விவேகங்களுக்கெல்லாம் தலைமணியாக இருக்கின்றது இந்த நூல் என்பது அர்த்தம் ஆக யாயசங்கரிலே செய்யப்பட்ட விவேக சோடாமணி என்று பெயர் இந்த நூல் ஆனது முன்னே சொல்லப்பட்ட இவருடைய பாயிரம் பாயிரத்தோடு நூல் ஆரம்பம் அதற்கு முதல்ல அனுக்கிரகை மணியை அரும்பல உரை இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் ஆங்காங்கு அந்த பாடல்களுக்கு பொறுத்து பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கிட்டாக்கா தலைப்பு மாறி இந்த பாட்டுல இருந்து இந்த பாட்டு வரைக்கும் இதை சொல்லுகிறார் என்பது அனுக்கிரகமணி பெரு அங்காங்க போடலாம் அப்படி அந்த பஸ்ஸில் போட்டிருக்கு இந்த பஸ்ஸில் அப்படி போட்டிருக்கு இந்த பஸ்ஸில் போடல அப்படி அப்படி போட்டாக்கா சௌகரியமாக பார்த்துக்கலாம் இல்லையான்னு சொன்னாக்கா நாம் அந்த நேரத்தில் எழுதி வச்சுக்க வேண்டியதுதான் எழுதிக்கிட்டு தான் ஆகவே அனுக்கிரகமணியை முறை ஒரு முறை படிச்சிட்ட முன்னாள் அப்புறம் அங்கங்கே என்னென்ன வருதுன்னு பாத்துக்கலாம் யாரு படிக்கிறாங்க இவ்விநாயகனை முன்னரும் பூசை செய்து தவற தங்கள தரணி ஏற்றாமடைந்தார் கருணை கூர்ந்த இவனொருள் குமரனான அவ்விநாயகனை என்றும் அகத்தினுள் அனுசந்திப்பாம் இது மங்களாசரணம்னு பேரு நூல் செஞ்சாக்கா நூலுக்கு காப் அதாவது இறைவனை பற்றி பாடல் பாடணும் இது உண்டு ஆசிய நூல்களுக்கு நாசி நூல்களுக்கு இல்லை அதை பற்றி நம்ம பேச்சு வேண்டாம் அப்படி ஆசிய நூல்களில் முதல் கடவுள் உனக்கு இல்லைன்னு சொன்னாக்கா சந்தேகம் உண்டாகும் இது நாசியத்தை பற்றி பேசுகிறதா இல்ல நூலாசிய நாசிகரா இல்லை குழப்பம் உண்டாகும் அதனால இங்கே மங்களம் செய்யும் போது அவர் யுத்த தெய்வ மங்களமா அல்லது ஏற்படை கடவுளா வழிபடு கடவுளா செஞ்சுக்கலாம் அதில் அவர் ரெண்டு பேரு ஏற்புடை கடவுள் வழிபடு கடவுள் ஏற்புடை கடவுள் சொன்னா நூலுக்கு எந்த ஒளிய தெய்வமோ அதைப்படி சொல்றது ராமாயணம்னா ராமர் தான் அதுக்கு ஏற்புடை கடவுள் நூலு பொருத்தமான கடவுள் பாரதம்னா விஷ்ணு தான் கென்னபராணம் அதுக்கு பொருத்தமான கடவுள் சைவராக இருந்துகிட்டு ராமாயணம் பாடலாம் அப்போ அவர் வழிபடுகிறதா சிவனை பாடையே செய்யலாம் அப்படி செய்வதெல்லாம் ஏற்படுகிற வழிபடுகிற குளம் உண்டு அதில் மங்களம் என்று சொல்லப்படும் ஒருத்தி சேஸ்வர மங்கலம் ஆசீர்வாத மங்கலம் நமஸ்கார மங்கலம் என்று சொல்லப்படும் அது நமஸ்காரமான கடைசியில் முடிஞ்சதுன்னு சொன்னால் நமஸ்காரம் நாடு கருது முடிஞ்சாங்கன்னா அது நமஸ்கார மங்கலம் பேரு அந்த சொல் இல்லாத அந்த வசதியினுடைய பெருமை மட்டும் சொன்னால் வசதி விசேஷத்த மகளும் பேரு அப்புறம் பெருமையை சொல்றது இன்னொரு ஆசீர்வாதம் சொன்னால் கோரிக்கை எதாவது இருக்கணும் ஏன் கண் போட்டுட்டோம் சிஷன் போகட்டோ ஏதோ ஒரு கோரிக்கை வரது ஆசீர்வாத மகளும் பேரு அதான் இலக்கணம் இதை தமிழில் வாழ்த்து வணக்கு பொல்லிகல் கூறல்கள் என்று சொல்லுவாங்க ஆகவே இந்த பாட்டு எது சார்ந்தது சொல்லும் பார்ப்போம் மங்களமாக சொல்வார் அப்ப இதுல எது உயர்வு தாழ்வுங்கிறது பத்தி பேச்சு இல்லை எது செய்யலாம் அவளோட மனோபாவம் தான் காரணம் எது செஞ்சாலும் பகவான் திருப்திதான் இது எது செய்யறதுன்னு சொன்னா விக்னத்வம்ச வியாபாரம் மங்களம்னு பேர் விக்னே நாசம் பண்ணும் தடைகள் ஒரு காரியத்துக்கு போனா பகவானை பிரார்த்தனை செய்துட்டு போனா காரியம் நிறைவேறும் இப்போ நிறையவே இல்லைன்னு சொன்னாலும் கூட மீண்டும் பிரார்த்தனை பண்ணலாம் அப்படி ரிபுகீதையில சொல்லப்பட்டிருக்கு இவர் செய்ய ரிபு கீதை அவரோட குருநாதர் தடுத்தார் செய்யக்கூடாது இது எளிமையா இருக்கிறது மக்கள் கெட்டு போயிடுவார்கள் சொன்னார் அப்போ இவர் சரிண்டார் நான் இவருடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த யாரும் தூண்டிக்கிட்டே இருக்கார் செய்ய செய்வது மக்களுக்கு பயன்படுத்தணும்ங்கிறதுக்காக நார்த்து அப்படி இருக்கு போனவரை செஞ்சார் அப்படி செஞ்சேன்னா கண்ணு போயிருஷ்ணம் போட்டு போயிட்டார் அது கண்ணே போயிடுச்சு அப்படி அப்படி போன பிறகு பெருமான உபாசக ராச பெருமானுக்கு கோரிக்கை எடுத்து மீண்டும் பாட ஆரம்பிச்சார் ஒவ்வொரு நூலுக்கும் அந்தத்தில் நடராஜ பெருமான பால் வச்சார் ஒரு நூலும் முடிஞ்சது கண்ணும் வந்துருச்சு அவருக்கு அப்புறம் இன்னொரு முறை வந்தார் கொஞ்சம் என்ன ஆச்சின்னு சொன்னார் இந்த மாதிரி நடந்தார் அப்போ உனக்கு தெய்வபக்தி அதிகமாக இருக்கு தெய்வான்கிட்ட அதனால விளங்கும் அது நூல் ஆகவே அதுபோல ஈஸ்வரனுடைய அனுகிரகம் இருக்குமே ஆனால் எல்லா தலைகளும் நீங்கும் அதுக்காகத்தான் இந்த நூலில் ஆசிரியம் செய்யக்கூடிய நூல்கள் எல்லாம் கடவுள் வார்த்தை இருக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னாலும் கடவுள் துணை அதாவது முருகர் துணை ஏதாவது போற பழக்கம் சுருக்கம் அதெல்லாம் இந்த காலத்தில் அதுக்கெல்லாம் மரியாதை இல்லாமல் போச்சு ஆசிரிய நூல்கள் செய்யறவங்க கடவுளோடு செய்ய மாட்டேங்கிறாங்க இப்போ அது கிடையாது ஒரு பிள்ளைய சொல்லி போடுறாங்க சில பேர்கள் அது கூட போட மாட்டேங்கிறேன் இந்த காஞ்சி காம கோடி போடாது வெளியூர் நூல்கள்லாம் ஒரு வணக்கமும் காணும் சிம்ம மட்டும் போடுறாங்க அவங்க என்ன இந்த லௌகிக பிராமணர்லாம் அவங்க கடவுளை பத்தி நம்பிக்கை இல்லை அவங்க இந்த லௌக பிராமணர்கள்லாம் அப்படிதான் இருப்பாங்க ஆசிய வைதிக பிராமணர் தான் செய்ய மாட்டாங்க காலத்தில் அப்படிப்பட்டவர்கள் செய்யும் போது போட மாட்டேங்கிறாங்க காரணம் அவருக்கு நூல் இலக்கணமும் தெரியாது இந்த காலத்தில் நூலுடைய இலக்கணம் தெரியாமலே செய்யறாங்க ஆயிரம் கடவுள் வணக்கம் நூலின் பெயர் அதிகாரியுடைய சம்பந்தம் பயன் இதெல்லாம் காட்டணும்ங்கிற செய்யறதில்லை இப்போ என்னவோ போறாங்க அதே போல ஒரே ஆசிரியர்கள் அதிகாரியுடைய சம்பந்தம் நூலின் பெயர் கலந்து வாழ்க்கை விளக்கம் சொல்லணும் அவங்களும் சொல்லதில் ஒரே ஆசிரியர்கள் இந்த காலத்து சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படி காலம் போகுது ஆக நூலுடைய இலக்கணம்லாம் வர வர தடுமாடி போயிட்டு கிடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் காரணம் என்னன்னா அந்த காலத்தில் சங்கத்தில் போய் அங்கீகாரம் பண்ணாதான் நூலன் மதிப்பாங்க மதுரை சமையல் தண்ணன் போகணும் அப்போ போகலாம் திருத்தம் பண்ணி செய்வாங்க அது நூலன்னு ஏத்துக்க மாட்டாங்க அது ஏத்துக்கிட்டாதான் பிரபலம் ஆகும் அது இல்லைன்னா அங்கீகாரம் மாட்டாங்க இப்ப அப்படி இல்லை பத்திரிகைகளை போட்டுறாங்க நூல் அறிமுகம் அங்கே நாலு பசங்க அனுப்புனா ஒரு பசம் நல்லா இருந்தாலும் அருகே பார்த்து சொல்லி போடலாம் நூல் வியாபாரத்துக்காக போறாங்க இப்ப இப்படி போயிடுது கழிச்சு இல்லை ஆகவே இங்க அங்கீகாரம் பண்ணி அது ஒழுங்குத்துக்கு கமிட்டி கிடையாது இப்போ அப்படி போயிடுச்சு காலம் அண்ணன் கழிவு தெரியுமா அப்படித்தானே வச்சுக்கோங்களேன் அதனால இந்த மாதிரி இப்போ இலக்கணம் நூறு இலக்கணம் பாட்டு இலக்கணம்லாம் கிடையாது பாடுறாங்க எல்லாம் பாட்டான் அது பரிசு கொடுக்குறாங்க இந்த காலத்தில் அப்படி ஆயிடுச்சு பாட்டுக்கு இலக்கணம் இதே போயிடுச்சு வெண்பா கழிப்பா ஆசிரியப்பா வங்கிப்பா இப்படி இல்ல இலக்கணங்கள் நிறைய சொல்லப்பட்டுருங்க யாப்பு இலக்கணமெல்லாம் போயிடுச்சு இப்பெல்லாம் அவங்க பொழப்பு காப்பி இலக்கணமா வந்து சேர்ந்து போச்சு புழப்ப காப்பாத்திரி இலக்கணம் அனுப்புச்சு அப்படி ஆடி காலம் அதனால இது தட்டி கேட்க ஆள் கிடையாது சரி இந்த சம்பிரதாயம் வச்சுக்க மாட்டிருந்தேன் இந்த நாசிகாட்சியோட சம்பிரதாயம் மண்ணி வச்சுக்க வேண்டியிருந்தேன் அவ்வளவுதான் ஒவ்வொரு ஆட்சியில் ஒவ்வொரு சம்பிரதாயம் ஏற்படும் அது இந்த காலத்துல நாசிகாட்சி காலத்துக்கு சம்பாதி சம்பாதிக்கிட்டு இருந்தேன் சம்பிரதாயம் சரி எப்படியோ போகட்டும் நாம் பழைய சம்பிரதாயத்தை நாம் வச்சிருக்கோம் அதை படி பார்ப்போம் அதனால இந்த பாயிரம்ங்கிறது நூல் செய்ய பிறகு அதுக்கு முன்னுரையாக சொல்றதுன்னு அர்த்தம் பாயிரம் அணிந்துரை முகவுரை பரிந்துரை எல்லாம் பாயிரத்தை சொல்லும் இலக்கணமே உண்டு நான் உள்ள ஒரு சூத்திரம் சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு இதெல்லாம் பாயிரத்து இலக்கணம் நூல் செஞ்ச பிறகு அதிகாரியை இடையே நூலில் பிரவர்த்திக்கிறதுக்காக சொல்லப்படணும் அது இறக்கணும் என்ன பயணம் கடவுள் வார்த்தை ஒன்று இருக்கணும் நூல் ஆசிரியர் பெயர் அப்புறம் அந்த நூலில் சொல்லப்பட்ட விஷயம் அது அதிகாரியுடைய சம்பந்தம் அதில் நாளாக சொல்லுவார்கள் அதன் பிறகு நூலின் பெயர் இதெல்லாம் சொல்லணும் அதே சொல்லியிருக்கதில் அதை பார்க்கணும் இப்ப முதல்ல கடவுள் வார்த்தை உதய சொனை பத்தி சொல்லியாச்சு இப்போது கடவுள் வாழ்த்து மங்களாசரணை யாவரும் பூஜை செய்து எந்த ஒரு விநாயகப் பெருமான் நாயகன் என்று சொன்னா தலைவன் விசேஷ நாயகன் என்று அர்த்தம் விநாயகன் முன்னும் பூர்வகாலத்திலே யாவரும் என்று சொன்னா அகச்சியமைகள் அனைவரும் அர்த்தம் வைஷ்ண சம்பிரதாயத்தில் உள்ளவர்கள் கூட தும்பிக்க பிள்ளைய நாமம் போட்டு கும்பிடுவாங்க அர்த்தம் முற்றுமை யாவரும் பூஜை செய்து வழிபாடு செய்து தவிர தங்களும் தரணையை தாமடைந்தார் கருதில்லாமல் நீக்கம் இல்லாமல் தங்கள் யுத்த சக்திகளை பெற்று இந்த உலகத்தின் கண்ணே அவர்கள் வாழ்ந்தார்கள் அப்படிப்பட்டவர் யார் செவ்விய கருணை கூர்ந்த சிவனர்கள் குமரன் செம்மை பொருந்திய கருணியே வடிவமாயிருக்கின்ற மிக இருக்கின்ற சிவருமான் அவருடைய அருள் குமரன் அவர் அருளாலே அவதாரம் எடுக்கப்பட்ட குமரன் அவருடைய மகன் என் பெயரு அதை பத்தி பல சில வரலாற்று மாறுதலும் இருக்கத்தான் செய்கின்றன வச்சுக்கலாம் அதாவது ஒரு காலத்தில் சிவருமான் வெளியில போயிருந்ததாகவும் கைலாசத்தில் அவர் இல்லாதனால அவன் நந்தி கூட போயிட்டுதாகவும் இருக்கலாம் காவலுக்கு யாரும் இல்லைன்னு அம்பிகை குளிக்கும் போது உடம்பு இருக்கிற அழுக்க எல்லாம் திரட்டி ஊம் பண்ணதான் ஊரு கொடுக்குதான் கொடுத்த உடனே போய் காவலாயிரன்னு சொன்னார் யாரு வந்தாலும் விடாதே அப்படின்ட்டு வாட்ச்மேன் யார் கொடுத்தது சரி அவன் காவலா இருக்கும்போது சிவருமான் போயிட்டு வந்தார் வந்தவுடனே உரமாட்டார் அப்படியே நான் தான் பதினாதிபதி அப்படின்னா அதெல்லாம் முடியாது எங்க அம்மா சொல்லிடுச்சு விடமாட்டேன் நீ போனா நான் தடுத்து நிறுத்த சண்டைக்கு வரவேங்க அப்புறம் போற ரெண்டு பேரும் சண்டை போறாங்க பார்த்தாரு கோவமானது இன்னடா இது நம்ம இடத்துல இருந்து நம்மளே மாட்டானா விர்ஷா தலையை வெட்டி போயிட்டாரு அவ்வளவுதான் வெட்டியே போயிட்டாரு உள்ள போனார் உள்ள போயி என்ன நீ என்ன இந்த மாதிரி ஆளை வச்சுக்கிட்டு மோடனா காவல் வச்சுக்கிட்டு என்னைய விடமாட்டீங்கன்னா அப்படின்னா அப்படியே உங்களையும் விடமாட்டேன்னாங்களா ஐயோ எப்படியோ வெளியே பண்ணி பார்த்தா சேர்த்து கிடக்கலாம் அப்ப அந்த அம்மாவுக்கு உடம்பின் அழுக்க இருந்து வந்ததுனால உடம்புல தன் மகனாச்சே இந்த அவன் எப்படியாவது எழுப்புங்க என்ன எனக்கு பாசம் ஏற்பட்டு போச்சு இவருந்து பிறந்தல்லவா நான் பாசம் ஏற்பட்டு போச்சு என்னதான் அப்படியா சரினே தலை அந்த தலை ஒட்டாது அது போயிட்டு செஞ்சோம் அடிச்சு போய் காலாக போச்சு விஷ்ணை காயத்துல ஓடி போச்சு இங்க எங்க கிடைக்கு போகுது போரி நந்தியை விட்டு நீ போ அங்க போய் வரிசையா போய்கிட்டே இருக்கு எந்த மிருகம் வருதோ அந்த மிருகத்தை தலை கொண்டா அப்படின்னா அதுக்கு முன்னா ஞானதான் வந்துட்டு இருந்தது யானை தலை கொண்டுட்டார் அப்புறம் ஆகிட்டார் இப்படி ஒரு சரித்திரம் உண்டு வச்சுக்கம் என்று வரம்பெற்றவர் அவர் யானாலே சாகப்படாது என்று வரம்பெற்றுக் கொண்டான் அப்படி இருந்தாலும் கூட அவனுக்கு களத்துக்கு மேலே யானை முகம் மனித உடம்பு இந்த மாதிரி உருவத்தில் உள்ளவன் கூட என்ன ஜெயிக்க முடியும் கேக்கல இது ஒரு சலையா போச்சு அக்கரம் என்ன பண்றது கொடுத்த காலம் கொஞ்சம் இருக்கு அனுபவிக்கிட்ட உங்க பாவம் கழியணும் அவன் புண்ணியமும் கழியணும் ரெண்டும் கழிஞ்சா நான் ஏற்பாடு பண்றேன் அப்புறம் ஒரு உற்பத்தி பண்ணார் அதே விநாயகர் அது அணுமுகனாகவே உற்பத்தி பண்ணார் உற்பத்தி பண்ணி அப்புறம் கடைசியில அவருக்கு அனுமதி கொடுத்து சண்டைக்கு போய் சொன்னார் கஜமுகாசி கொண்டான் அல்ல என்ன போல வந்திருக்கானே அப்படின்னு ஆச்சரியப்பட்டான் அப்பதான் அவனுக்கு ஏன் வந்தது என்ன போல உள்ளவன் ஒழுக்க மாட்டாங்கிறத நான் மறந்துட்டேன் இப்ப என்ன போல வந்திருக்கான்னு செத்து போற போல இருக்கேன் பயம் வந்தவனுக்கு அது சட்டம் நடந்தது எல்லாருந்துமே பார்த்து கடைசியில முடியல நான் கட்டி கொண்டு போட்டான் விநாயகர் பண்ணி விட்டான் அதான் இந்த விநாயகர் சேரத்தில் அந்த இருபர் ஒரு முன்னாள் வரும் இங்கே வச்சு கொண்டு கொண்டதெல்லாம் அவர் இப்படியா வீட்டு காசாங்க அப்படி உண்டு அது கஜபதாசு கொள்றதுக்காக அவதாரம் பண்ணதுன்னு சொல்லப்படும் இப்படி ஒரு தருத்திரும் இருக்கு இப்படி பல தரத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆகவே எப்படியோ ஒன்று யானை முகன் தீவிரமான முதல்வர் அவ்வளவுதான் எந்த ரூபத்தில் பார்த்தாலும் ஆகவே செவ்விய கருணை கூர்ந்த சிவனருள் குமரனான அவ்விநாயகனை என்றும் அகற்ற சந்திப்பான் அந்த விநாயகனை எப்போதும் நாம் உலத்தின் கண்ணே அனுசந்தானம் செய்வோன சிந்திப்பான் சிந்தனை நினைத்துக் கொண்டிருப்போம் அது மட்டுமல்ல வாயிலான துவத்திரம் செய்வோம் காய்ச்சினால் வணக்கம் செய்வோம் என்று அர்த்தம் திரிகால வழிபாடு செய்வோம் அர்த்தம் ஆகவே அந்த விநாயக பெருமான் தகவல சாமர்த்திய உடையவர்கள் அவர் விக்னேஸ்வரன் பேரு விக்னங்களை போக்கக்கூடியவர் கும்புறவங்களுகில் கும்படங்களும் விக்ரம் உண்டாக்குவாராம் விக்ர ஈஸ்வரன் விக்ரங்களை உண்டாக்கும்போது அவர்தான் விக்கிர போக்குற சொன்னா திருவரா திருவரா சம்மாரம் பண்ணும் போது சுவரமான் எல்லா கோவலையும் திரட்டுக்கொண்டு அதான் ஆரோக்கணம் பண்ணி போறாள் போகும்போது இவர் கும்படா போயிட்டார் கும்படா போனா கோவந்துருச்சு என்ன கும்பிடா எப்படி போலாம் இவர் அப்படின்னு உடனே போனார் ஏன் என்ன கும்பட வந்தேன் அப்படின்னு சொன்னி சக்கரத்தை புலுங்கி வாயில் சக்கரவில எங்க போக ஒரு சக்கரமில்ல ஒம்பா போச்சு ஏன் கும்பிட்டு போகலாம் கும்பிட மாட்டேன் எல்லாரும் யாரும் கும்பிட்டு போன சொல்லி நீ கும்பிட்டுதான் போனா இருக்குல்ல எல்லாரும் அடங்கி போச்சு அது இல்ல அப்படியா இருக்கார் மகாய்ட்டு பார்த்தார் சீக்கிரம் பிரச்சனையா இருக்கே அண்ணா என்ன பண்ணாரு கோமாளி வேசம் போர்டுகிட்ட ஆனா ஒண்ணு பிள்ளையாரு சிரிப்பு வந்துருச்சு சிரிக்கிட்டு போயிட்டார் அவரு போய் மாட்டிட்டு போயிட்டாரு அப்புறம் சீரப்பான கும்பிட்டு தான் போற கும்பிட்டு அப்படி அப்படி ஒரு வர உழைவார் அதனால அவங்க அப்பாவுக்க தடை பண்ண வருத்த விடுவாரா கும்பிடல என்னக்கா அதனால கும்பிட்டு போகணும் அதனால அதுதான் எந்த கோயில் போனா முன்னால வச்சு கும்பிடுதான் போகணும் யாராவது போச்சேன்னா அவரே தயாராக வந்துடும் அப்படின்னு கருத்து ஒரு கும்பிடு போட்டு அது பின்னா இந்த பக்கம் முருகை வச்சிருப்பாங்க அவருக்கு ஒரு கும்பிட்டு போடணும் அது என்ன அவர் கும்பிடு என்ன கும்பிடாதான்னு அவர் அரைச்சி விடுவாரு நான் சிவருமானுக்கு உத்தேசம் பண்ணவே சுவாமிநாதன் என்ன கும்பிடலியா அப்படி போற அவரு இல்லை அவரே கும்பிடு போட்டு போடணும் அப்படின்னு கருத்து அதனால வைணவர்கள் கூட தம்பிக்க ஆரவன்னு சொல்லி நாவும் போட்டு கும்பிடுறாங்க அவங்க கூட எல்லாரும் கும்பிட பழக்கம் என்பதற்காக அதான் சொல்ற அதனால அந்த எவ்விநாயகனே யாவரும் பூசை செய்து தவற தங்களிடம் தண்ணி தாமடைந்தார் அடிப்பட்ட செவ்வியார் கருணை கூர்ந்த சிவனர்களுக்கு மனநான அவ்விநாயகனை நாம கும் அனுசந்திப்பான் என் மனமே நீ ஞானிப்பாயாக என் நூல் நிறைவேறும் பொருட்டு நிறைவேசா பெறும் பொருட்டு சிந்தனை செய்வோம் என்று இங்கே சொல்றார் அதன் பிறகு இரண்டாவது பாட்டு அம்பிகா சகித நாகேயானந்த நடனம் செய்து நன்றினோர் துன்பம் நீக்கி நட்சுரம் நல்கான் என்ற எம்பிதாவான இருவத கமலந்தன் நம்புவான் துன்பம் நீங்கி நட்சுகம் அடைவதற்கே மீண்டும் நடராஜ பெருமான் சோத்திரம் பண்ற என்ன நடராஜ உபாசகர் அம்பிகா சகிதனாகி ஆனந்த நலனம் செய்து அம்பிகையோடு சேர்ந்து சிதம்பரத்திலே ஆனந்த நடனம் செய்து செய்தும் அதோட நம்பினோர் துன்பம் நீக்கி நட்சுவம் நல்கான் என்ற எம்பிதாவான ஈசன் அவர் எப்படி இருக்கார் இவ்வளோ தந்தை தான் ஈசன் தான் நம்பினோர் தமிழாம் அது நீங்க தானா நீக்கனாதான் இவ தான் நீக்குவார் வழிபாடு பண்ணா நீக்குவார் பாத்திரத்தோப்பு சாம்பல் போட்டு தேச்சம்னா அழுகு போயிடும் அது நீக்கினாதான் போகணும் அது நீங்கமா அப்படி போல நீக்கணும் அப்ப நீக்க வழிபாடு பண்ணி ஆகணும் அதான் நம்பினோர் துன்பம் நீக்கி நுகம் நல்கான் என்ற நல்ல சுகம் எது சத்து ஞானம் தான் நல்ல சுகம் அதெல்லாம் கெட்ட சுகம்தான் தற்காலிகமா வரக்கூடிய சுகங்கள் எல்லாம் விஷய சுகங்கள் நிரந்தரமாக எப்போதும் வரக்கூடியது ஆத்ம சுகம் சர்வதற்கு பரமானந்த பிராப்தி அத்தடிய சுகத்தை கொடுக்கக்கூடியவர் அவருதான் எம்பிதா எம்முடைய தாயாக தந்தையாக குருவாக இருக்கிறவர் ஈசன் ஆக பரமேஸ்வரன் ஐஸ்வர்யுடையவர் அவருடைய இருபத கமலம் தன்னை தூக்கிய பதம் ஊன்றிய பதம் ரெண்டு திருவடிகள் ஆகிய தாமரை மறுகளை நட்சகம் அடைவதற்கு நம்புவான் துன்பம் நீங்கி நட்சுவம் அடைவதற்கு நம்புவான் அமைய பண்ணியும் நல்ல சர்வதுக்கனி பரமானந்த பிராப்தி ஆகிய பேரானந்தத்தை அடைவதற்கு துன்பம் நீங்கி சர்வதுக்கே பரமானந்த பிராப்தி அர்த்தம் துன்பம் நீங்கிறது சர்வதுக்கனிவர்த்தி நட்சுகம் அடைவது பரமானந்த பிராப்தி அதற்காக நம்புவான் நம்புவான்னா மனதிலே இடமாக ஏற்றுக்கொண்டு அதை தொடர்ந்து தியானிப்போம் அப்படி செஞ்சா தான் கிடைக்கும்படியே சாமானியமாக சர்வதன பரமானத்தை வராது அதாவது முதல்ல அவர் நாம வழிபாடு செய்தோம்னா அது அவருடைய அருகத்தினா நீங்கிறோம் பாத்திரங்கள் நல்லா தேய்ச்சோம்னா பா அந்த பாத்திரத்தில் உள்ள அழுக்கு போறதுக்காக சாதனங்கள் மூலமாக அதை நீங்க வெறுமனே ஜெயிச்சம்னா சாதனம் இல்லாதனால போகாது ஆனால் சாதனங்கள் வேண்டும் வீகைராக்கியம் சமஸ சம்பத்தி மூச்சத்துவம் திருமணம் நித்தியாசனம் விசாரம் இப்படிப்பட்ட சாதனங்கள் எல்லாம் எவ்வளவுக்கு எவ்வளவு தீவிரமாக இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்முடைய துன்பங்கள் நீங்கின்றன துன்பம் நீங்கி என்ன துன்பம் நீங்கி போயின் அப்புறம் அவர் நீக்கிறாரு நீக்கிறதுக்குள்ள சாதனங்கள் செஞ்சா நீக்குவாரு அப்படி செய்யும் போது நீங்க போயிரும் பார்த்து நல்லா கழியணும்னா நாம தண்ணி விட்டு தேய்ச்ச தேய்ச்சப்பே போயிரும் நீங்க போயிரும் அதுபோல இங்கே நம்முடைய துன்பம் நீங்கி நற்சுகம் அடைவதற்கே நம்புவான் தமிழ் உபாசன தெய்வத்தை முன்னிலைப்படுத்தி எல்லோரும் நீங்களும் வழிபாடு செய்யுங்கள் என்று நம்மை சொல்லுகிறேன் நமக்கு நடனராசன் பொருளா ஒரு மாசலா மாற்றிச் சென்றோ தோற்றிய வந்தவாசன் துணையடி தோழல் செய்வான் அப்படிப்பட்ட நடராஜ பெருமான் தான் எனக்கு குருவா அதாவது குரு வர்றதுன்னு சொன்ன அந்த உபாசனா பலத்தினால அவரே வர்றதாக ஐதீகம் அது யாரோ வந்தாலும் சரி அவர்தான் வர்றதாக சொல்லப்படும் அதனால தான் அந்த உபாசனா பின்னால வருதுன்னு சொன்னது ஆகவே அது சொல்றார் போற்றிய நடராசன் நான் வழிபட்ட என்னுடைய உபாசனா தெய்வம் ராஜபெருமானே பொருவிலா உருவந்தானே அவளுடைய சமானமில்லாத அந்த வடிவமே ஏற்றிய குறவனாக நான் வழிபட்டு முத்தியடைய ஏதுவாயிருந்த ஞானாச்சாரியனாக இங்கனே இவ்வுலகத்தின் கண்ணே வந்து உதித்து அவதாரம் செய்து மாற்றிட வனாதவெம்மின் சாமான்யமாக எந்த சாதனத்தினாலையும் மாற்ற முடியாத எம்மிடத்தில் இருக்கின்ற மாசு எல்லாம் மாற்றிட்டோம் மாசு என்ன மலமிஷம் ஆவணத்துக்கு மாசு குற்றங்கள் முக்குற்றங்கள் இந்த குற்றங்கள் எல்லாம் மாசியெல்லாம் முற்றிலும் போயிடுச்சு அதிகார லட்சணம் சொல்லும் போது நிஷ்காம் வர்ணத்தினால மலதோஷமும் நீங்க சொரூபாவன மாத்திரம்டைய விவேகா சாதனங்கள் ஏதுவரைக்காக இருப்பவனாய் இருந்தாலும் அதிகாரி பேர் ஏதுவரை இருக்கணும் அதுபார்டு இருக்கணும் சொபாவ நீங்க போனவன அவன் அதிகாரி இல்லை அவன் முத்தனாயிட்டான் ஞானி ஆயிட்டான் அவனுக்கு என்ன குருஜாயா அதனால இதுதான் இலக்கணம் அப்படி எங்கிட்ட மூன்று இருந்தது மலிழ்ச்சியாவும் முதல் நீங்கி போச்சு ஒரு ஆவரணம் பின்னால் நீங்க வேண்டியிருந்தது அதுவும் நீங்கும்படியாக அனைத்தும் மாட்டுவதற்காக வந்தாள் அப்படி வந்ததுனால் என்னாச்சு தோற்றிய வந்தவாசான் துணைகளை சொல்கிற செய்வோம் அதனால் இளைஞானு ட்ரெயின் அப்படிப்பட்ட ஆச்சாரியன்யன் ஆகிய அவரை நம்முடைய திருவடிகளை தொழுதல் செய்வான் நான் காய்ச்சினால வழக்கம் செய்கிறேன் மனதினால தியானம் செய்கிறேன் வாழ்க்கையினால் தோத்திரம் செய்கிறேன் திரியினால வழிபாடு செய்கிறேன் சொல்றான் ஆகவே இவர் உபாசனா தெய்வமே தான் சொல்லப்படுது வாணிக்கவாசகருக்கு தீவிரமாக இருந்தால் குருவா இருந்தால் சொல்லப்படுது அவருக்கு அதான் சொல்றாள் ஐயனே இனதுள்ளேன் என்ற ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உயிர்த்தி நல்கும் உதவி கோரதவினாயே செய்யுமாறு ஒன்புங்கானேன் திருவடியை போற்றி போற்றி ஏ உள்ளிருந்து வருத பல காலம் இருந்து நான் உபாசனம் பண்ண பண்ண அவரே குருவுடைய வந்து இப்போது எனக்கு உபேசம் செய்தார் அப்படிப்பட்டவர்கள் நான் என்ன நன்றி தெரிவித்திருந்ததுன்னு தெரியலையே என்று அந்த பாட்டில் சொல்றதா பிறகு மனஸ்க நமஸ்காரம் ஆகவே எந்த உபாசனா தெய்வத்தை எந்த அளவுக்கு வழிபாடு செய்கிறார்களோ அது தெய்வம் மனித குருவா வர்றார் சுவருமான் மாணிக்காசகருக்கு மனித வந்தார் மனித உடையமாக வந்துட்டு தான் உபதேசம் பண்ணும்போடியே செய்ய முடியாது சிவருமான் தட்சினாமூர்த்தியாக வந்து நாலு வருவ உத்தேசம் பண்ற வழியே அவர் தம்முடைய பாரிய சமேதமராக வந்து உத்தியோசம் பண்ணல ஆகவே ஞான மார்க்கத்தில் அந்த இடத்தில இருந்தாலும் கூட விடுபட்ட நிலையில இருந்தால் பண்ணணும் சிடுதி சம்மாரம் மூன்று எல்லாருக்கும் பொது அதோட மறைப்பும் பொதுதான் அனுகிரகத்தில் அது பக்தர்கள் அந்த அனுகிரகம் லௌகிகமாக இருக்கலாம் கிடைக்கும் ஆன்மீகமா இருக்கவேயானால் நிஷ்காம்பு மீதியா இருக்குமே ஆனால் ஞானாச்சாரிய வந்து விஜயம் பண்ற அப்படி சாதாரண மந்திரிகாரியா இருக்காரு அவர் கூட வருவாரா அவரும் வந்ததால் பானம் பண்ணும் என்ன பானம் பண்ண முடியுமா எல்லா காலத்துறை அம்சங்கள் தானே அவர் பானம் பண்ணா தப்பு எல்லா காலத்துற அம்சங்கள் தான் இப்போ வழிபாடு செய்யறோம் எந்த ஊருக்கு எதிர்பார்த்த காரணபுரம் பாசனம் எங்க சாமி தான் கும்பிட்றேன் காரணப்பு உலகத்துக்கு ஆசினா இருந்தாலும் ஆசினா இருந்தாலும் கிறிஸ்டினா இருந்தாலும் இஸ்லாமியா இருந்தாலும் சூரியன் ஒண்ணுதான் அவன் சொல்றான் இல்ல இல்ல எங்களுக்கு யாரு சூரியன் உங்களுக்கு சொன்னாக்கா அதை அவனுடைய அறிவு ஏற்றுக்கொள்ளப்படுமான் ஏற்றுக்கொள்ளப்படுவான்னா அவன் சொல்றான் எந்த நாட்டில் இருக்கும் போது என்ன சூரியன் தான் அது நாட்டில் இருக்கா ராத்திரி ஆயிடுச்சு என்ன பகல் இருக்கா சூரியன் ராத்திரில இல்லாதனால சூரியன் இல்லதான் இருக்கும் போது நான் வச்சுக்கோம் அப்படிங்கிறோம் இப்படிதான் ஆனாலும் பகல்ல இல்லும் கூட காலையில் வர அவர் தான் ஒரு சூரியன் தான் ரெண்டு சூரியன் கிடையாது துவாதச ஆத்திர அதிசயம் சொல்லப்பட்டிருக்கு பன்னிரண்டு சூரிய ஒரு சூரியன் தான் பன்னிரெண்டு சொல்லப்படுது அந்த காலங்களில் வேஷம் போற மாதிரி அப்படிங்கிறதுனால சூரிய பகவான் உளவுக்கெல்லாம் ஒன்றுதான் சந்திர பகவான் உழவுக்கெல்லாம் ஒன்று தான் வேறு கிடையாது ஆனாலும் ஒவ்வொருவரும் வாதம் பண்றேன் எங்க ஒவ்வொருக்கு வர்றதுனால அந்த சூரியன் நான் கூப்பிட மாட்டேன் அது கடவுள் இல்லை அது ஒரு உஷ்ண கிரகம் எப்படி வாதம் பண்ணாலும் கூட அது வாரியாவது செஞ்சுட்டு போகுது அப்படி போல உள்ளும் உறம்பும் கலந்தும் கடந்தும் இருக்கின்ற மயார் சேத கால பரவ்தான் எல்லா உருவங்களும் வந்து கொண்டிருக்கார் அப்ப உருவங்களை வழிபாடு செய்யும் அவரோ ஏற்றுக்கொள்கிறார் பலம் கொடுப்பது அவர்தான் அனுபவிக்கிறது அப்படிதான் சொல்ல இல்ல இல்ல எங்க மாரியம் கும்பிட்டேன் அதனாலதான் எனக்கு அனுகிரகம் பண்ணது மார்னிங் ஒன்று பத்தாயிரம் வந்தான் அப்பறம் போட்டு வரான்னு சொல்றான் சரி அப்படியே வச்சு கோப்பான்னு அவன் என்ன பண்றது மாரியம்மனை கும்பல் எப்படி வழிபாடு பண்றவனா அப்போ உனக்கு குரு இருக்கு என்று ஏற்றுக்கொண்டு அவரு அறுபடம் பண்றான் மாரியம்மனை கும்பிடுறான்னா ஓ மாரியம்மன் மூலமாக நம்மதான் கும்பிடுறான் அதனால சரி நாம கொடுப்போம் கொடுக்குறாரு அது அவன் அது மணியில கிடைக்குது அப்போ என் கோயிலுக்கு நிறைவேறு போச்சு சொல்றான் எந்த தெய்வத்தை கும்பிண்டாலும் பஞ்சபூதங்களுக்கு அணியும் கிடையாது பஞ்சபூத காரியம் எல்லாமே எல்லா தெய்வங்களும் எல்லா அது சிலையா இருந்தாலும் சரி எல்லா பஞ்சபாகமாக இருந்தாலும் சரி எல்லாம் பஞ்சபூத காரியம் தான் ஒவ்வொரு ஒவ்வொரு அணியிலும் ஆண்டம் ஆண்டம் தான் இருக்காது காரணபுரம் தான் இருக்கு அப்போ காரணப்புறத்துக்கு அன்பாக எந்த வழிபாடு செய்ய முடியும் ஆனால் மக்கள் ஒத்துக்கலையே ஒத்துக்கலானாலும் ஒத்துக்கிட்டாலும் அது ஈஸ்வரம் கொடுக்குறாரு சூரியனை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் கடவுளாக சூரியகர் இல்லவே இல்லைன்னா அவனுக்கு வந்து உஷ்ணம் கொடுத்துட்டு தான் இருக்கிறது அது ஒன்றும் சரி நம்ம திட்டான் அதனால நம்ம அவன் உஷ்ணம் கொடுக்கக்கூடாது குறைக்கிறது இல்லை அதுபோல ஈஸ்வரன் இறந்தவர் அவர்தான் காரணபுரம் சொல்றது அதான் நாயர் சேர்ந்த காரணபுரமும் அவர் நமக்கு எல்லா நம்முடைய வழிபாட ஏற்றுக்கொண்டு பலன் தருகிறார் ஆனாலும் அவரை நாம் வழிபாடு ஒரு அடையாளம் சாப்பிட உபாதி அதே உபாதின்னு சொல்லு அது உபாதிகா மூர்த்தங்கள் அந்த மூர்க்கங்கள் மூலமாகத்தான் வழிபாடு செய்கிறோம் செய்யும் போது அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது சமுந்திரத்தில் எந்த மூலையில குளித்தாலும் சமுதாய ஸ்டானம் தான் சொல்றோம் காவேரில் எங்க குளித்தாலும் காவேரி ஸ்டானம் தான் சொல்றோம் அப்படி போல ஈரோல் பதினாலு நிறைந்திருக்கின்ற அந்த பரம்பரில் எந்த உருவத்தை நான் வழிபாடு சொல்றோமோ அதை ஏற்றுக்கொள்கிறார் நம்முடைய மனோபாவம் எப்படி இருக்கிறதோ அது பலன் இதுதான் குண்மை நிலை அஜய் பாகத்தில் தெரிந்து கொள்ள வேண்டியது இது மற்ற தைரியமாக தெரியாது அவங்களுக்கு நாம காலப்பட வேண்டிய வழிபாடு பண்றவன் யாருக்கும் எந்த உருவத்திலும் ஆக்கிரமோ அந்த உருவத்தில்தான் செய்யணும் அதான் விதி அப்ப இல்லையா காலவரம்தான் செய்யா மனசு காலவரம் பிடிப்படாது ஒருத்தன் மூலமாகதான் செஞ்சாங்க ஆகவே நான் சமுத்திரத்தை ஸ்நானம் பண்றேன் சந்திரம் போற நீச்சல் அடிக்கதான் முடியுமா சந்திரமா காவேரி காண பண்ண போற கொடைகிலிருந்து காரியம் பண்றது நீச்சல் நடக்கமா அது முடியாது அப்படி யாரும் இல்ல அது போல பண்டாவது குழம்புக்கு குளம் போட குடிச்சாதான்க்கா பண்ட குளம் குடிக்கிட்டா ஹோட்டல் பண்ணதான் ஒரு சார் பாதத்துக்கு ஒரு சோ பண சோத்து ஒரு சோதான் பாதம் இல்ல இல்ல போறா பாப்பேன் சந்தேகமா இருக்கா என்னாக்கா அது முடியா இல்ல அதுபோல ஒரு இடத்துல நமக்கு எந்த உருவத்தில் ஆக்கிரகம் இருக்கோ அந்த உருவத்தை வழிபாடு செய்யத்தான் வேணும் அது என்னென்ன பாவனை இருக்கோ அந்த செஞ்சவண்ண இந்த உருவத்தின் மூலமாக ஆக்கிரகம் இருக்கான் ஏற்றிக் கொள்கிறேன் கபால் போட்டி இருக்கு நீ எந்த பொட்டில போட்டாலும் விளாசி போகுதா இல்லையா அப்படி என்னையா நான் இந்த ஊர்ல போட்டாலும் போகுதா சின்னப்பட்டி யாருக்கு எப்படி போகும் சொல்லுமா அங்க பெரியப்பட்டி போட்டேன்னு போட்டா சீக்கிரம் போயிருமா எல்லாம் அங்க போயிட்டான் போறது எங்கேயும் சின்னபோட்டி வச்சுக்கிறான் இந்த ஊருக்கு அது போதும் பெரிய ஊருக்கு பெரியபோட்டி வைக்கிறான் அப்படி போல பாவன் மக்களுக்கு மாரியமும் காலியமும் போதும் இன்னும் கொஞ்சம் விவேகம் உள்ளவர்கள் சிவபெருமான் போதும் அத்வைதிகளுக்கு எந்த குரு அல்ல குரு வைத்தோ அல்லது அவன் பாவனை வேறு இவன் பாவனை வேறு அதனால அத்திய பாவனையில கருவு பாசனம் செய்யத்தக்கது காரியம் தாய் தந்தூர் தான் அப்படியே வணங்கு அது தாய் தந்தூர் மூலமாக அந்த தோஷமெல்லாம் பண்றாங்கல்ல அப்பா அம்மா படம் வச்சுக்கிட்டு கூப்பிடுறாங்க அப்ப என்ன அப்பா அம்மா வந்து உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டு போறாங்களா இல்ல யாருக்கிட்டே சாப்பிடற சொல்லுங்க பார்ப்போம் இல்ல பாருக்கு போறதில்ல அவரு எங்க போறாங்கல்ல வழிபாடு பண்றோம் அப்போ பக்தி சிரதை பண்றாங்களே எதுவா இருந்தால் நாமே நமக்கு தான் உரியது அப்ப தாயிர பண்ணாமல் இருக்கலாம் பண்ணா வந்தா குற்றம் தான் நன்றி கொண்ட தோஷம் வரும் பண்ண முன்னா அவர் அப்படி போல இங்கே இறைவன் எங்கும் இழந்திருக்கிறார் என்ற பாவனை இருந்தாலும் கூட அந்தந்த மூர்த்தங்கள் மூலமாகத்தான் அந்த பாவனை அதிகப்படுத்த முடியும் உபாசிக்க முடியும் அதான் மனதில் தரிக்க முடியும் அந்த தரிக்கும் போது இதற்கு அபிணமாக காரணபரம் இருக்கிறது பாவன வரணும் அப்படிப்பட்ட அபிணமாக யாபக பானம் வரும்போது அதுக்கு ஐட்டானமாக பிரம்மம் இருக்கிறது பாவன வரணும் அத்திய பிரம்ம சுவரம் தான் இது ஐட்டான செய்தும் பாவனம் தான் அதே சித்திக்கும் அதுக்காக தான் இப்படி எல்லாம் சாதாரணமாக பரிசின புத்தியோடு இருந்தால் அது வர முடியாது அதனால தான் சொல்றார் மாசியலா மாற்றி டென்றோம் தோற்றிய அந்த வாசான் துணையடி தொழுதல் செய்வோம் என்று சொல்றார் ஆகவே சாதாரண குருமாரா இருந்தாலும் கூட அவரையும் அந்த கலபரத்தினுடைய அம்சம்தான் தவறில்லை இல்லை சாதாரண சொன்னாலும் அதுவும் தவறில்லை ஏன் அப்படின்னு சொன்னா பானிய பலன் கிடைக்கும் அப்படி பார்த்தோம் சீக்கிரம் வரும் என்பது கருத்து ஜெகத்தின் உற்பத்தியாகி செய்ததன் வடிவனின்றும் அற்பமும் பேதியாதாய் புகழ்ந்து நான் உணர்ந்தோருக்கு பூரண வான்மாவாக திகழ்ந்தவான் அந்த உண்மை எழுவினை தியானம் செய்வான் விவேக சோடாமணியில பாயிரமப்போ ஆசிரியர்கள் செய்யப்பட்ட விவேக சோடாமணியானது ஞான மார்க்கத்துக்கு மந்திரிகளுக்கு மிக உயர்ந்ததுன்னு சொல்லப்படுது அதனால இதை மொழிபெயர்த்திருக்கிறார் இதுடைய முருதுவர் புஷ் ஆசிரியர்கள் பெயரு பாயிரத்தின ஆளாக பாட்டிப்போ சொல்றார் ஜெகத்தின் உற்பத்தியாதி செய்திகளும் ஏது வேணும் அகண்டதன் வடிவேனென்றும் அற்பமும் இது ஆன்மஸ்வர்பணக்கம் தன்னையே நான் வழங்கிக் கொள்வதில் சொல்லப்படும் ஜகத்தின் உற்பத்தியாதி செய்திடம் ஏது வேணும் இந்த உலகத்தை உற்பத்தி செய்யக்கூடிய காரணமாக இருந்தாலும் கூட அகண்டதன் வடிவனென்றும் அற்பமும் வேதியாதாய் அகண்ட தன்னுடைய வடிவு சச்சியானந்தம் சத்ய சச்சிதானந்தம் நித்தியம் பூர்ணம் என்று சொல்ல வடிவில் சிறிது கூட வேதியாதாய் வேறுபடாதாய் அதாவது யுவார்த்த பட்சம் அது பரம்பொருள் எழுத்துலே பிரம்மஸ்வரூபம் என்று சொல்லக்கூடிய அதன் இடத்துல பிரபஞ்சம் தோற்றம் உண்டு ஆனால் பிரபஞ்சம் தோற்றதுனாலே அதுக்கு குறை இருக்காங்கன்னா சிறிது கூட குறையில்ல மாறுது இல்லையாங்க ஒரு என் தன்மை கடாம தோற்றும் அது மாணாமபாதான காரணம் கொண்டு மற்றொன்றாக தோற்றும் பரிணாமபாதான காலத்திலும் காரண பரிணாமம் சொல்லப்படும் இது அப்படிப்பட்ட வேதியாதாய் புகழ்ந்து நன்கு உணர்ந்தோருக்கு பூர்ண ஆழ்மாவாக புகழ்ந்து இந்த பிரம்மஸ்வரூபத்தை ஆராய்ந்து பார்த்து புகழ்ந்த அந்த நன்குணர்ந்தோருக்கு சந்தேகபுரியதம் இல்லாமல் தெரிஞ்சு கொண்டேன் ஞானிகளுக்கு பூர்ண ஆன்மான்க திகழ்ந்தேன் அப்படி எப்படி இருக்கு அது அது பிரம்மஸ்வரபம் பூர்ணமாக இருக்குது அத்தை பிரம்மஸ்வரபம் நான் தான் ஆன்மாதான் ஆன்மாவுக்கு அன்னியமாக பிரம்மம் இல்லை பிரம்மத்துக்கு கண்ணியமாக ஆன்மா இல்லை இது போல கட்டாகாசம் மடாகாசம் போல மகாகாசம் போல கட்டாகாசம் மடாகாசுக்கு அன்னியம் இல்லை மடாகாசம் மகாகாசுக்கு அன்னியம் இல்லை கடமும் மடமும் உடஞ்ச பிறகுதான் மகாகாசம் இல்லை அது அப்போது மகாகாசம்தான் எப்போதுமே அதுபோல நாமரோ பிரபஞ்சம் தோற்றிக் கொண்டிருந்தாலும் கூட பிரமோசவமானது சிறிது கூட அது மாறுதல்லை அதற்கு இந்த காலத்தில் உதாரணம் சொல்லணும்னா சினிமா திரை காட்சிகள் தான் சினிமா திரை என்பது ஒன்று இருக்க அதில் காட்சிகள் பலவாறாக தோற்றினும் கூட திரைக்கு எந்தவிதமான கடிதிலும் ஏற்பட்டதில்லை ஆனால் காட்சிகள் எக்கனையோ மாறுதல்கள் அத்தியாரவோ உற்பத்தி கதை ஆரம்பம் கதை இருப்பு அவர்கள் கதை முடிவு தோற்றுகின்றன அப்படி தோற்றும் போது அந்த காட்சிகளில் பட்டி எரியதாக காண்டாலும் கூட திரை எரியதில்லை மழை பெய்வதா திரை நினைகிறதில்லை ஊர் முண்டுவெடிச்சு வெடிக்கிறதாக கண்டாலும் கூட திரை வெடிக்கிறது இல்லை எப்படி இருக்கு எப்படி இருக்கு அப்படியே இருக்கு சிறிது மாடுதல் அதான் பேதி ஆதாயம் அற்பமும் பேதி எப்படி இருக்கு பாருங்க சிறிது கூட மாதிரி எப்படி சொல்லுங்க சினிமா நவீன திசாந்தம் எத்தனை வளர்ச்சி வெடிக்கட்டும் மலை வளட்டும் எரியட்டும் எந்த விதமான அப்படி போல பிரம்மஸ்வரூபத்தில் இந்த நாமரோ பிரபஞ்சம் ஆனது மாயா மாயா காரம் ஆனது எத்தனை மாறுபோது அடையற்றம் பிரம்மத்துக்கு எதுவுமே இல்லை அந்த பிரம்மஸ்வரூபம் யாரு நான் தான் சொல்றாரு யாருக்கு தெரியும் நன்குணர்ந்தவனுக்கு ஞானிக்குதான் இந்த அனுபவம் மற்றவனுக்கு சொன்னாக்க நம்மள பயிற்றுக்காரம்மா சொல்றவள பயிற்சிகாரம் பண்ணிடுவான் இந்த பைத்தியங்கள் இருக்கா நாட்டு கெடுக்குதே அப்படிமா பயிற்சிக்கல எல்லாம் பயிற்சிக்காலும் தெரியுமா இந்த பைத்தியும் தெரியும் நம்ம பயிற்சி காலம் அப்படி போல அதனால அங்கு உணர்ந்தவனுக்கு திகழ்ந்த விளை கொண்டிருக்கின்ற அது எப்படி இருக்கு உண்மை ஆனந்த தெளிவினை உண்மை சத்து ஆனந்தம் தெளிவு சித்து ஆனந்தம் சுகம் இருப்பு வழக்கு பழமில்ல சச்சிதானந்தம் உண்மை தெளிவு ஆனந்த ஆனந்தத்தினை தியானம் செய்வோம் நாம் மனதிலே வந்து சிந்திப்போமாக சொல்றார் இதேதான் கைவிதத்திலே சொல்றார் இது ஆன்மசல்வனக்கன் பேர் எவருடைய பரமம் என்பால் கவருடைய புவனமெல்லாம் கற்பித்தான் என்றறிந்தி அவனுடைய நான்காம் பாடு சொல்றாள் ஆன்மஸ்வரக்கம் பேர விஷயம் தன்னையே தான் வணக்கொள்வது அவருடைய அச்சம் என்ன இதுதான் சிறிது கூட மாறது இல்லாத அது சாலை சொல்வோம் இதுதான் வேதவாதிகள் நம்மளை குழப்பறது விசார சாகரத்தில் கண்டுக்கிறார் வேத பிரச்சினத்துல மயங்காதீங்க ஏன் அப்படின்னு சொன்ன வேதம் பொய் சொல்றீங்க குரு சாஸ்திரம் பொய்ன்னு சொல்றீங்க உலகிலேயே பொய்ங்கிறீங்க அது வேதத்தினால வந்து ஞானம் பொய் தானே அந்த பொய் ஞானத்தினால துக்க நிவர்த்தி எப்படி ஏற்கனும் அப்படியா காதல் ஜலம் அந்த ஜலத்தினால தாகசாந்தி ஏற்கனவே அப்படி போல பக்கம் நீங்க தேர்வு பண்ணுவேங்க பிரபஞ்சம் பொய் தானே இருக்க முடியும் நாள் காட்டக்கூடிய புய்தானே சரி அப்ப பொய்யு சொல்லும் போது ரெண்டும் பொய்யா போய்ச்சினாக்கி சேத்திக்கு ரெண்டு எப்படி சொல்ல முடியும் ஒன்றுமே ஒன்று கூட சொல்ல முடியுமான்னு கேட்கறான் சரி வேதம் சத்தியம் சத்தியம் வேதம் காட்டக்கூடிய பிரம்மும் சத்தியம் சித்திக்குது அப்ப தீதம் சித்தி அதனால நீங்க சொல்ல அத்தியும் ஈடுபடாத ஓங்காரம் இம் முதல்ல கேள்விக்குதானே எடுத்தோன்னு கேள்வி அப்படி கேட்கும்போது பயன் சொல்றார் வேதம் பொய்யன்னு சொன்னா பந்தமும் பொய்தான் பந்த நிவர்த்திக்கு அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் ஞானம் எதுவோ அந்த ஞானத்தினால பந்த நிவர்த்தி ஏற்படுது அதான் சொப்பன கருத்தை சொல்றது சொப்பனத்தில் ராஜாவுக்கு நரி கடிச்சிருச்சான் அந்த நரி கடித்த பிறகு அந்த ராஜனுக்கு அவ்வளோ காவல்க்கு இல்லை பலமாக இருந்து கூட நரி எப்படி வந்து தெரியலையா அதை நரிக்கடிச்சு எல்லாம் சத்தம் போட்டால் ஒரு காவல்தானும் வந்து உதவிலையா சோபனத்தில் அப்புறம் தடி எடுத்து அடித்தாரன் அடித்த உடனே நரி கடிச்சிட்டு ஓடி போயிடுச்சான் போகணும் ஒன்று பலியை பொறுக்க முடியலையா தடி ஒனிக்கிட்டே போய் வைத்தியக்கிட்ட போனால் அவர் பணம் இருக்கான்னு கேட்குறாரு அந்த பணம் இல்லையா கையில் என்ன பணம் இல்லாமல் மறு தயார் பண்ணி தான் கொடுக்கணும் இல்லை போன்ட்டான் அப்போ அப்படியே சிந்தனை பண்ணிட்டு வரேன் பணம் இருந்தால் தான் இந்த காலத்தில் வைத்தியங்கள்லாம் கவனிக்கிறாங்க சொ சொன்னா வீட்டுக்கே வந்துடுவான் நான் பணம் இல்லாதனால வைத்தியம் பண்ணிக்க முடியல என்ன பண்றது அப்படி ஹிந்தி பண்ணும்போது அங்கே ஒரு சனியாசி வந்தாரன் சன்னியாசி வந்த இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னார் ஒரு சில மா மூலிகை எல்லாம் அங்கே எடுத்து எடுத்து அதை கசக்கி போட்டுனா நல்லாருச்சான் அப்புறம் மொழிப்பந்துருச்சான் மொழிப்பந்து பார்த்த உடனே அப்புறம் என்ன எப்படி இருக்கும் சொப்பனத்தில் கண்ட நரி கடிச்சதுனால ஜாகிரத பொருள் உதவலை அங்க ஜாக பணம் உதவலை கண்ட அந்த காயத்தை போக்கிறது வலியை போக்குறது சொப்பன சன்னியாசி தான் போக்கலாம் ஜாகிரத சன்னியாசி போக்கல அப்போ பொய்பொருள் பொய்ப்போ பொய்யாக இருக்கின்ற வேதமானது பொய்யாக இருக்கிற பந்தத்தை போக்கும் சரி பொய்யாக இருக்கிற பந்தத்தை போக்கலாம் மெய்யா பிரம்ம சொல்லி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா பண்ண முடியுங்க சொப்பனத்தில ஒரு பெண்ணிட்ட ஒருத்தனத்தில் கண்டான்னா ஜாதகம் உள்ள இந்திரியா வெளிப்பட்டு போதே அப்படிங்கிற அப்போ பொய் பெண்ணோட போகம் பண்ண போது மெய்யான இந்திரியா வரலாமா சொல்லுங்க அது வந்துருது அப்படி முடியும்கிறார் சரி பொ சொல்லூடிய மெய்யத்தின் மெய்யான ஞானம் கிடைக்கும் நீ போல காட்ட முடியும் அப்படி அது ஒரு அகர நடிச்சு அக்கரகதன் அக்கரகதன் தினமான்னு நினைக்கும் போது ஜகராவாசை வந்துருது அப்புறம் குரு சாஸ்திரம் எல்லாமே பொய்யா போய்ச்சி நான்தான் இருக்கேன்ரா அப்படி அப்ப இதனால என்னன்னா பொய்யான சாஸ்திரங்கள் இருந்தாலும் கூட வேதம் குரு எல்லாம் பொய்யா இருந்தாலும் கூட துக்க நிவர்த்திக்கு பொய் பொருள் தான் பொய் பொய்யான துக்கத்தை போக்கும் சரி பொய்யான சாஸ்திரங்கள் மொய்யான பிரமத்தை காட்டுதுன்னு சொன்னாக்க அப்படி காட்ட முடியும் எப்போது நிவர்த்தி ஆயிடுச்சுன்னு சொன்னா எங்க இருக்கிறது பிரமம்தான் இருக்கு சொப்பன் நீங்க என்ன இருக்கு ஜாதிரா இருக்கு தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய சாஸ்திரங்கள் எல்லாம் பிரம்மத்தை லட்சணம் சொல்லி பிரம்மத்தை உபேசிக்கும் போது அது பிரம்மத்தை அழுத்தமாக பார்க்கும் போது இந்த பொய்ப்பொருள் நீங்கி கிடைக்கும் அதனால மெய்யான பிரம்மசுரமன் கிடைப்பதற்கு பொ குரு சாஸ்திரம் உதவுதும் போது அஜ்யம் பொருள் ஒன்று பொய்பொருள் ஒன்று பொய்பொருள் சித்திக்குது என்பதே வேதாந்தொருதான் சொல்ல வழக்கம் அடிப்படையை மறக்காதவர்கள் வேதாதி மயங்காதுன்னு சொல்லாத பொய்பொருள் நெய்ப்பொருளை காட்டுதான் காட்டும் சொனத்தில உள்ள சொன்னை நீங்க ஜாகரம் தான் அப்படி போல பொய் போற நீக்கம் ஏற்பட்டவன அப்புறம் தான் இருக்கேன் எப்படி ஒத்துக்கிறது அப்படின்னு சொன்னா சொப்பன நீக்கத்தை எவன் உணர்றான் யார் உணர்றது ஜீவன் உணர்றான் அது ஜீவன் தான் ஜாக இருக்கான் அவன் அவ எப்படி இருக்க அறிவடிமா இருக்கான்ல ஜெரமாவே அதே போலதான் இங்க எந்த குருசாஸ்திரங்கள் உபதேசிக்கின்றனவோ இந்த உலகத்தை பொய் என்று பிரம்மத்தை நெய் என்று அந்த பிரம்மத்தை தள்ளப்படுறது எங்கிருக்கிறது பிரம்ம்தான் நிச்சயம் பண்ணும் போது எங்கிருக்கிறது என்ன பிரம்ம்தான் இருக்கு எங்கிருக்கிறது பிரம்ம்தான் சொல்லக்கூடிய ஜோதி யார் சொல்றாங்க ஜீவன் தான் சொன்ன இதே ஜீவன் தான் பொய்யா குரு சாஸ்திரம் பொய்யா அதே ஜீவன் தான் விசாரணை பண்ண பிறகு அதெல்லாம் பொய்யா இது அறிவு தான் இருக்கு அந்த அறிவு தான் ஆத்மா சொல்றோம் அழிவலே எப்படி அழியும் எந்த பொய்பொருள் என்ற நிச்சயத்தை அறிவோ அந்த பொய்ப்பொருள் நிச்சயத்தை பிறகு கூட அறிவு எங்க இருக்கிறது நிச்சயத்தது அறிவு பொய்பொருள் பொய்பொருளை என்று சொல்ல சொன்னது அறிவுதான் எங்கே இருக்கிறது அறிவு தான் அந்த அறிவு தான் ஆத்மாங்கிறது வேறு அறிவு இல்லை அது சத்து அது ஆனந்தம் அது நித்தியம் பூர்ணமா இருக்கிறது அதனால்தான் அது தச்சானந்தம் நித்தியம் பூர்ணம் சொல்றது இதுதான் வேதாந்தத்தில் முடிந்த நிலையின்னு பேரும் இருப்ப முடிந்த நிலையை ஞாயப்படுத்தி கிட்டி எவ்வளவு தினம் இருக்கோ வேதாப்படுத்தால் மயங்க முடியாது இல்லைன்னு சொன்னால் ஆமா கொஞ்சம் உள்ள சேரா அப்படின்னு அது கொஞ்சம் எந்திருந்தா ஜத்தின் உற்பத்தியாதி செய்த எது வேணும் அண்டதன் வடிவில்ும் அற்பமும் அந்த வடிவில் அற்பம் கூட பே கிடையாது சினிமா துறை காட்சி நல்ல தீட்டான வச்சுக்கோங்க சினிமா போனாண்டு டிவியை பார்த்துக்கோங்க சின்ன திரையின் பேராது அது பெரிய திரையன் பேராளதான் பாடா பாடு பாருங்க போழ்ந்து நன்கு உணர்ந்தோருக்கு போன ஆண்மாவாக திகழ்ந்தது யாருக்கு சந்தேக விரதம் இல்லாமல் யார் ஞானம் அடைந்தார்களோ அவர் விலகி கொண்டது ஆனந்தத்தினை சச்சிதானந்தான் எந்த அறிவை விசாரம் பண்ணது அந்த அறிவு தான் அதேதான் ஆத்மா அதேதான் வியாபாரிகள் சச்சி ஆனந்தம் நித்தியம் பூரணம் ஆகவே இது வணக்கம்னு பேர் சுத்த வேதாந்தமெல்லாம் சொல்லிய பொருள் தம்மை மெத்தவும் கருணையாலே மேன்மை செயற்பாடிய்கொண்டு தடையற தெரிய வைத்த உத்தம சங்கராசான் உண்மையை உளத்தில் வைப்பான் இது ஆசைங்களுடைய வணக்கம் உங்களாசிரியர்கள் உள்ளது இதை உங்களுக்கு அவரு ஆய் சந்தர்ப்ப மரியாதை பண்றார் சுத்த வேதாந்தம் எல்லாம் வேதாந்தம் அவஸ்தம் இல்லை அது சுத்தம்தான் பிரம்மம் தான் பிரம்மத்தை பேர் சொன்னாலும் சுத்தம் பெயரு அதாவது நித்த சுத்த முத்த சத்திய பரமானந்த அத்யதமான இலக்கணங்களை பொருந்தி பெருதுக்கெல்லாம் பெருதாக இருப்பது பிரமம் பெயரு அப்படிப்பட்ட சுத்தம் அது ஜெகஜீவரம் என்னும் முப்பத்தி அஞ்சு தத்துவங்கள் அசுத்தங்கள் என்ன சொல்லுது பொருள்கள் கர்மம் பக்தி யானும் சொல்லுது படிக்கிறமும் ஆரம்பி மேல்நிலைப்பள்ளி கல்லூரி அப்படி படிக்கிறமும் பட்டப்படிப்புக்கு இவ்வளவு படித்தாலும் அங்கு போலாம் அப்படி அவர் பொருள்களை தம் அசை பொருள்களை கருணையாலே மிகுந்த கிருவையின் காரணமாக மேன்மை செயற்பாதி உயர்வு வருந்திய பாஷ்யம் முதலான தத்துவ நோய்கள் கொண்டே அதாவது பிரம்மசூத்திரம் உபனிசத்து பகவத்கீதை மூணு சில பிரஸ்தானத்திலே சொல்வாங்க பரஸ்தான பரன்ன மேலான ஸ்தானம் இடம் மேலான இடத்திற்கு போறதுக்கு இந்த மூன்று மார்க்கங்களும் பேர் வேளாண் பிரம்மம் பிரம்மத்தை அடைவதற்கு இந்த மூன்று மார்க்கங்களும் பெயரும் திரையம் மூன்று அப்படிப்பட்ட பிரஸ்தான திரையம் என்று சொல்லக்கூடிய பாடியாதி தத்துவ நூல்கள் கொண்டே அது பாஷ்யம் பாடிய தமிழ்ல பாடினா பாஷ்யம் அர்த்தம் பாஷ்யம் விரிவுரை அர்த்தம் அந்த விரிவுரை மூலமாக தத்துவ நூல்கள் உண்மை சொல்லக்கூடிய முப்பத்தி அஞ்சு தத்துவங்கள் முப்பத்தாறு தத்துவங்கள் நூல்கள் கொண்டு தடையற தெரிய வைத்த நமக்கு எல்லாம் சந்திபிருக்கில்லாமல் விளக்கமாக யாரு உத்தம சங்கராசான் ஆச்சாரியர்களே உத்தமோத்தம இவர்தான் மற்ற எல்லா ஆச்சாரியர்களும் இவருக்கு வீடாக முடியாது அப்படிப்பட்ட உத்தம சங்கராசான் சங்கர பகவத் பாதாச்சாரியன் சொல்லக்கூடிய அந்த குருநாதர் உண்மையை உண்மையை உழத்தியும் வைப்போம் அவருடைய உண்மை என்ன அத்வைதந்தான் கண்டுபிடித்தது அத்வைத கருத்துக்களையும் நாம் மனதில் வைத்து தியானிப்போமாக என்று சங்கராச்சாரியருக்கு இந்த முறையிலே மரியாதை செலுத்துகிறார் அருளினால் அமைந்ததான மௌழரு விவேகசோழ மணியனும் கிரந்த நூலை கருதரு நடனராசங்கருணையாம் திறமை கொண்டே வரதவினை கருத்தேன் பாட்டு அருள்மிகு சங்கராசன் அழுனால் அந்த அவர் எப்படி இருக்காரு அருள் உடையவர் மட்டுமல்ல மிகுந்த அருள் உடையவர் ஜீவத்திலே மிகுந்த கருணை வாய்ந்தவர் அதேபோல சங்கராசான் சங்கர பகத்பாதாச்சான் சொல்லக்கூடிய ஞானகுரு அருகினால் அவர் ஜீவர்களுக்கு காரணமாக அமைத்ததான நமக்கெல்லாம் நூலாக்கி கொடுத்ததான மருள் அருள் மயக்கத்தை நாசம் செய்யக்கூடிய அஞ்ஞானத்தை போக்கக்கூடிய விவேக சூடாமணி இந்த நூலுக்கு பேர் விவேக சூடாமணி சொல்ற விவேகம் நித்தியான விவேகம் அப்படிப்பட்ட நித்தியான வசதி விவேகங்களை நூல்கள் எத்தனையோ இருக்கின்றன அதற்கு இது தலைமை மணியாக இருக்கிறது அதனால் விவேக சூடாமன் எனும் கிரந்தனும் இல்லை சமஸ்கிருத சாஸ்திரத்தில் இருக்கின்ற கருத்துக்களை கரு தரு நட கருணையான் திறனை கொண்டேன் கரு தரு கரு அதனால் நம்மை சம்சார சாகரத்திலே ஆழ்த்தக்கூடியவர் அஞ்ஞான காலத்திலே ஞானம் அவர் அருமையானால் நமக்கு அந்த கருவை போக்கக்கூடிய தன்மையும் கொடுப்பார் இல்லன்னு சொன்ன கருவு அரு நடராசம் கருத்திக்கலாம் சாமானிய மக்களாலே அறிய முடியாத நடராஜ பெருமான் அவருடைய கருணை திறமை கொண்டு என்ன உபாசனாதேவன் நடராஜ பெருமான் அதனால அத்திறமை கொண்டு வரதமல் கவிதையாக அரிசியல் விருத்தம் ஓர வரிசை அதே தான் இது மேன்மையான தமிழ் கவிதை இது எளிமையான அரிசியல் விருத்தம் மற்ற விருத்தங்கள்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் எலுசீர்த்தம் எல்லாம் கொஞ்சம் கடிசா இருக்கும் வேதாந்த சொல்லாமல் எலுசியர் திருத்தம் அதில் போற காய்ச்சல் தான் அதிகமாக வரும் இதில் பூரா விளைச்சியர் மாச்சியல் ரெண்டுதான் ஏசமாக காய்ச்சல் வரும் அதனால் சுலபமாக படிக்கலாம்னு சொல்றாரு அதான் வர தமிழ் மேலான சுலபமான தமிழ் கவிதையாக வலுவர குறைவு இல்லாமல் குற்றம் இல்லாமல் அமைக்க விட்டுறேன் அமைத்திருக்கிறேன் சொல்றாள் செய்திருக்கிறேன் என்றார் அமைக்க விட்டாதிற்கு இதுதான் சம்பந்தத்தை குறிக்கும் நூலுக்கு நூல் செய்த பிறகு பயிரும் சொல்லும்போது அதிகாரி விடயம் சம்பந்தம் பயன் நூலின் பெயர் நூலுடைய பாசை எல்லை இதெல்லாம் சொல்லணும் அப்படி இருக்கிறதுனால இந்த நூலில் இப்போ நூல் பெயர் சொல்லியாச்சு நூலை ஆற்றியோர் பெயர் சொல்லியாச்சு அதன் பிறகு அதிகாரி விடயம் சம்பந்தம் பயன் சொல்லணும் இப்போது சம்பந்தம் சம்பந்த பின்னால் வரும் போது பொறுத்து பார்த்துக்கலாம் அதை அமைக்க விட்டேன் என்பது சம்பந்தம் அடுத்த பாட்டில் அடுத்த பாட்டுக்கு அடுத்த பாட்டுல சொல்ற அதிகாரியுடைய சம்பந்தம் அதிகாரி பயன் மூணு சொல்லப்படுற அப்போ பொறுத்து பாத்துக்கலாம் சங்கராசா நிசைத்தின் ஊனமாம் என்றால் உரைத்திடு நீதியோரின் வையகம் விளக்கி வைப்பன் ஊன மின்மினியும் நானே தொழிற்பன் துளைத்தல் போலாம் இது அவையடக்கம் நல்லது எப்போதுமே நூல் செய்யறவங்க என்னதான் பாலிக்குமா இருந்தாலும் கூட வல்லவனுக்கு வல்லவன் உலகத்தில் உண்டு அப்படிங்குற கருத்தை வைத்துக்கொண்டு தன்னை தாழ்த்து சொல்ல பழக்கம் உண்டு அவையடக்கன்னு நான் தான் கேட்டுக்காடுன்னு சொல்லக்கூடாது அப்படி சொன்னாக்க அதுக்கு இன்னொருத்தர் யாராவது வந்து தன் கேட்டுக்காடு இருக்கலாம் எல்லாத்துக்கும் மேல ஈஸ்வரன் கேட்டிக்காரன் அவருக்கு அதுல அவருக்கு செய்யணும் இல்லை அப்படிங்கிறதுக்காக அவையடக்கும் சொல்ற பழக்கம் இது அவையடக்கும் சொல்றார் ஈனமி சங்கராசான் அவர் எந்த விதமான குறை கிடையாது அறுபத்தி மேம்பட்டவர் ஜெகத்குரு என்ற அவர் தகும் அப்படிப்பட்ட இழிவு சிறிது கூட இல்லாத சங்கராசான் சங்கரகுரு மகராஜுக்கு அவரால் இசைத்த இயப்பட்ட இங்ஞான் நூலை என்றன் வாக்கால் உரைக்கூடும் நீதியோரின் இழிவுபுரந்தே என்னுடைய வாக்கினாலே பாடக்கூடிய இந்த முறைமையை ஆராய்ந்து பார்க்கமிடத்து வானமாறு வானுதானே வையகம் விளக்கி வைப்பான் சொல்றார் விண்ணிலே அமர்ந்து இருக்கிற சூரியன் உலகமெல்லாம் விளக்க வைக்கிறார் விளக்கி வைப்ப கீழே இருக்க மணில இருக்கின்ற மின்மினி பூச்சி இருக்கு அது சொல்லுதான் ஊன மின்மினியும் இவை ஒளிர்பன் ஒளிர்பன் நான் தான் உலகத்தை வழக்கம் கொடுத்து கொடுப்பவன் நான் தான் என்று உலகத்தில் போலான் அப்படி சொல்லக்கூடிய போல இருக்கின்றார் சொன்னது வெண்ணில இருக்கின்ற சூரியனைப் போல அது பிரகாசிக்குது நான் சொல்றது மின்னணி போச்சிகள் பிரகாசிக்குது ஆனால் நான் சொல்றேன் சொல்றது எப்படியோ அப்படி போல அவக்கம் நான் அவருக்கு மீதி சொல்லவில்லை அவர் சொல்லப்பட்ட கருத்தை அப்படியே தோகத்தை மடிப்பது சொல்கிறேன் என்பது அர்த்தம் ஆதியில் வேதமுந்தான சமூற்றினோடு பாக்கால் நிகழ்த்தி ஏன் போதவானந்த உண்மை பொருளினை யானுறைக்கும் நீதிதான் எவ்விதத்தும் நிலைமையாய்ப்போவதற்கே இந்த பாட்டில அதிகாரி விடயம் பயன்பாரு ஆதியில் வேதமுன் தான் அச்சமுற்று ஆதி ஆதியில் அனாதின் அர்த்தம் வேதத்துக்கு அனாதின் பேருந்து அனாதிகள் எத்தனையோ சொல்லுவாங்க அனாதி ஆறுன்னு பொதுவாக சொல்லுவாங்க அப்புறம் வேதம் அனாதீ தான் கர்மம் அனாதிதான் சொல்லப்படும் அது எப்போ தர முடியாது